அவர்களுடன் நாங்கள் உணவில் அவர்கள் தன் கையை உணவில் வைத்து ஆரம்பிக்காதவரை நாங்கள் எங்கள் கைகளை உணவில் வைக்க மாட்டோம் ஒரு முறை அவர்களுடன் உணவு அருந்திக் கொண்டிருந்தோம் யாராலோ விரட்டப்படுவது போல் ஒரு சிறுமி ஓடி வந்தால் உணவில் தன் கையை அவள் வைக்க முயன்றாள் நபி சொல்லாஹு அலிஹல்லம் அவர்கள் அவளின் கையை பிடித்தார்கள் பின்பு யாராலோட்டப்படுவது போல் ஒரு கிராம காட்டருவி அவரின் கையையும் நபி சொல்லு அலிஹசல்லம் அவர்கள் பிடித்தார்கள் பின்னர் நபி சொல்லாஹு அலிஹம் அவர்கள் அல்லாஹுவின் பெயர் கூறப்படாத உணவை ஷைதான் தனக்கூறியதாகிறான் இந்த சிறுமி மூலம் இதை தனக்கூறியதாக அவன் வந்தான் அப்பெண்ணின் கையை நான் பிடித்து விட்டேன் இந்த கிராம காட்டறிவி மூலம் இதனை தனதாக்கிடவும் அவன் வந்தான் அவரின் கையையும் நான் பிடித்தேன் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அந்த இருவரின் கைகளுடன் சைத்தானின் கையும் என்னுடைய கையில் இருக்கிறது என்று கூறினார்கள் பின்பு பிஸ்மில்லா கூறி உணவை சாப்பிட்டார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு